ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த வைசாக மாசத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான வைசாக்கமாகாத்மியத்தை விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே இந்த வைசாக்க மாசத்தில் செய்யக்கூடியதான ஒரு முக்கியமான பிதிருக்கர்மாவனுடைய பெருமையை காட்டக்கூடியதான ஒரு சரித்திரத்தை பார்த்துன்னு ஸ்ருதேவர் என்கிறவர் மிதிலா தேசத்து ராஜாவான ஸ்ருத கீர்த்திக்கு உபதேசிக்கிறார் திரிம்சலியுகசாந்தே சர்வர்மவிவர்ஜிதே ஆனர்த்தேதுஜித் தர்மவர்ணயிஷ்ருதா சாவர்ணி என்கிற மனுவனுடைய காலத்தில் அதாவது முப்பது சதுர்யுகங்கள் ஆயிருக்கு கிருதயுகம் யுகம், துவாபரயுகம் யுகம், சுற்றி சுற்றி வந்து முப்பதாவது தடவையாக கலியுகம் முடியிற தருவாயில் ஒரு பிராமணர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் தர்மவர்ணஹா அப்படின்னு அவருக்கு பெயர் திருஷ்டுவ கலியுகே ராஜன் ஜனான் பாபரதான் முனிஹி தஸ்யவ பிரதமே பாதே வர்ண தர்ம விவர்ஜிதே அந்த கலியுகத்தினுடைய முதல் பாதமானது நடந்துட்டுருக்கு மொத்தம் நான்கு பாதங்கள் அதில் முதல் பாதம் நடந்துட்டுருக்கிற காலம் அப்போது அந்த ஜனங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து அவருக்கு மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ச கதாச்சது சத்ரயாகம் முனிநான் து புஷ்கரே க்ஷேத்ரே குருவத்தாம் மௌனதாரிணாம் ஜனங்களெல்லாம் தர்மத்தில் நம்பிக்கை குறைவோடு இருக்காளே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது அப்படி தேச சஞ்சாரமாக போகிற பொழுதும் ஒரு சத்திர யாகமானது ஒரு இடத்துல நடக்கிறது புஷ்கரக் கஷேத்திரத்தில் அங்கே அந்த யாகத்தை போய் தரிசிக்கணும்னு வந்தார் தர்மவர்னர் மகர்ஷிகள் எல்லோரும் ரொம்ப உயர்ந்த முறையில் அந்த யாகத்தை செய்துன்னு வரான் சத்ரயாகம் என்கிறது வருஷ கணக்கில் செய்யக்கூடியதான யாகம் ஒரு வருஷ காலம் செய்யக்கூடியது ஒரு வருஷ காலம் ஒரே ஊரில் தங்கி செய்யணும் அந்த யாகமானது நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு தர்மவர்னர் அங்கு வந்து சேர்ந்தார் தத்திர சாசன் புண்ணிய கதா ரிஷீனாம் சாஸ்திரகோச்சரா தத்திர கேச்சிது கலியுகம் அந்த யாகம் நடக்கிற சமயங்களில் பிரயோகங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் நடக்கும் கால வேளையில் நடக்கும் மத்தியானம் நடக்கும் சாயங்காலம் நடக்கும் பாக்கி நேரங்களை வீண் என்ன செய்வது வழக்கம் அப்படின்னா அந்த சமயங்களில் அனைவருமாக சேர்ந்து அமர்ந்து எந்தெந்த விஷயங்கள்லெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அதை ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு தீர்த்து கொள்வதுன்னு வழக்கம் தர்மசாஸ்திரத்திலேயோ வேதத்திலேயோ யாகங்களிலேயோ வரக்கூடியதான சந்தேகங்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதுன்னு வழக்கம் அப்படியே அனைவருமாக சேர்ந்து அமர்ந்து பேசின்னு இருக்கா அப்படி சில பேர் இந்த கலியினுடைய கலியினுடைய காலத்தை உயர்வாக சொல்றதை இந்த தர்மவர்ணர் என்கிறவர் கேட்டார் இந்த கலியினுடைய பெருமையை சில பேர் பேசிட்டுருக்கா கிருத்தேஜத் பத்சரா பத்சரா சாத்தியம் புண்ணியம் மாதவ பிரேதாயாம் மாசத்தாத்தியம் பக்ஷ தோன்றுப்பா கிருத்த யுகத்தில் நாம் செய்யக்கூடியதான புண்ணியம் ஒரு இந்த வைசாக மாசத்துடைய பெருமையும் சேர்த்து பேசின்னு இருக்கா திரேதாயாம் மாசத்தை சாத்தியம் துவாபரே பக்ஷ தோன்றப்பா திரேதா யுகத்தில் ஒரு மாசத்துல பலனை கொடுக்கும் துவாபர யுகத்தில் ஒரு பக்ஷத்தில் பலனை கொடுக்கும் தஸ்மாத் தசகுணம் புண்ணியம் கலோ விஷ்ணு ஸ்மிருதேர்பவேத்து ஆனால் இந்த கலியில பலனை இன்னும் முன்னாடியே கொடுக்கும் என்கிறது தெரியுது ஆனால் கலியினுடைய தோஷத்தினால நாம் செய்யக்கூடியதான காரியத்தில் குறைபாடுகள் நிறையா ஏற்படும் விஷ்ணுஸ்மிருதி ரொம்ப அந்த காரியத்தில் உள்ள குறைபாடை போக்கும் ஆகையினாலே விஷ்ணுஸ்மிருதி பகவன் நாமாவை அவ்வப்பொழுது சொல்லிகிட்டே இருக்கணும்னு சில பேர் அங்கு பேசின்னு இந்த விஷ்ணு தர்மர் கேட்டார் அத்தியல்பிவை புண்ணியம் கலவு கோட்டி குணம் பவேத்து தயா புண்ணிய விஹீநேத்து தான தர்ம விவரஜிதே தயாதானஞ்சு குருதே சகுருதொச்சாரிய வைஹரி மேலும் அவர்கள் என்ன பேசிக்கிறான்னா ரொம்ப குறைச்சலான காரியத்தை செய்தாலும் போரும் அதாவது பாக்கி யுகங்கள்லே எப்படின்னு தெரியாது இந்த கலியில எந்த ஒரு காரியத்தையும் முழுசா நம்மால் செய்ய முடியாது நம்மால் அந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியாது அது கட்டு போயிடுது இந்த வஸ்து கெட்டு போயிடுது அவன் கெட்டு போயிட்டான் இவன் கெட்டு போயிட்டான்னு மற்றவர்களிடத்துல குறையை சொல்லி கொண்டு இவர்கள் கொஞ்சம் மணி நாளும் போரும் பலன் அதிகமாக கிடைக்கும் முக்கியமாக நமக்கு பக்தி வேணும் நமக்கு இருக்க வேண்டியது தய எந்த விஷயத்திலையும் முழுமையான ஒரு ஈடுபாடு இருந்தால் போதும் அந்த ஈடுபாடே நமக்கு அந்த கர்மாவனுடைய பலனை கொடுத்துடும் பகவன் அமாவச் என்று சில பேர் பேசின்றிருக்கிறத தர்மவர்ணர் என்பவர் கேட்டார் சஜேவ சோர்தகோ நோனும் துர்பிக்ஷேச்ச அன்னதஸ்ததா நாரதோபேத்தியவை முனி அப்படி அவர்கள் பேசின் இருக்கிற பொழுது அங்கு நாரதசுவாமி வந்து சேர்ந்தார் அப்படி இவர்கள் பேசிட்டு இருக்கிறதையும் அங்கு வர்றதையும் பார்த்தார் தர்மவர்னர் இப்படி பேசின்னு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய முறையில் செய்யணும் எப்படி செய்தாலும் பரவாயில்லை பலனை கொடுக்கும்னா அப்போ முறை எதுக்கு அது அவசியம் இல்லையே ஒரு முறைன்னு எதற்காக வச்சுருக்க அந்த முறையில் அந்த காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மகரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இவர்கள் இப்படி பேசிக்கிறதை பார்த்தால் அதுவும் யாகசாலையில் யாகசாலையில் வந்து இப்படி பேசிக்கிறாரேன்னு தர்மவர்ணருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே நாரத சுவாமி வந்து சேர்ந்த கரே நே கேனன் சிஹ்வாம் செய்கே நை ஹசன்னு பிரகிருஹோன் நனர்த்த முனி சத்தமாக அங்கு வரக்கூடியதான நாரதசுவாமியை பார்த்த மாத்திரத்தில் இவருக்கு வேதனையாக போயிடுத்து தர்மவர்ணருக்கு காரணம் வஸ்திரம் இல்லாமல் ஒரு கையால் தன்னுடைய பிறப்பு உறுப்பை மூடிக்கொண்டு இன்னொரு கையினால வாயை மூடிக்கொண்டு உள்ள வர்றத பார்த்தார் தர்மவர்னர் அடாடா என்ன இப்படி வர்றார் வேதனையோடு பார்த்தார் சப்யாஸ்ததாத் தமித்யோஜு கிமே தினதா பிரத்யவாச்சான் சர்வான் நிறம் ஹசன் சுதீஹி அப்படி வர்றத பார்த்த உடனே என்ன நாரதஸ்வாமின்னு இப்படி வரேன் நீங்க அப்படின்னு அனைவருமாக அங்க இருக்கிற அவர் பார்த்து கேட்க அந்த நாரதஸ்வாமி சிரித்து கொண்டே அவர்களிடத்துல பேசினார் சந்தோஷாத்யதி அப்பிரோக்தம் நிறே பாத்மிகி சித்தா வயம் ந சந்தேக புண்ணோயம் கலிராக ந சந்தேக பகு சாத்தியதே ஸ்மரணாது தோஷமா ஜாதி நான் இப்படி வருவதற்கு நீங்கள்தான் காரணம் அப்படின்னு நாரதசுவாமி சொன்னார் அங்க இருப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல ஒருவருக்கு ஒருவர் பார்த்துண்டா என்ன சொல்றீர் சுவாமி ஒன்னும் புரியலையேன்னு இல்லை இது கலிகாலம் எந்த காரியத்தை எப்படி செய்தாலும் கொஞ்சம் செய்தாலும் போகிறோம் பலனை கொடுக்கும் சொன்னேன் இல்லையா நான் கையால் மூடிருக்கேன் இதுவே எனக்கு வஸ்திரமாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் வரேன் அப்படின்னு அரத சுவாமி சொல்ல அவர்களுக்கெல்லாம் அது குறவாக போய்ட்டுது என்ன இப்படி சொல்கிறார் இவர் நாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இப்படி சொல்கிறாரேன்னு அவர்களுக்கு குறவாக போனதான் அரத பார்த்து அவர்களுக்கு அனைவரைக்கும் சேர்த்து ஒரு தர்மத்தை சொல்ல ஆரம்பிக்கிற மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்